எங்களில் ஒருவருக்கு ஒரு ஆடை மட்டுமே இருக்கும் அதில் தான் அவருடைய மாதவிடா ஏற்படும் ஏதாவது இரத்தம் அந்த ஆடையில் பட்டுவிட்டால் தம்முடைய எச்சிலை தொட்டு அந்த இடத்தில் வைத்து தமது நகத்தால் சுரண்டி விடுவார்கள்